சீரரா செல்வம் போல் சேர்க்கவே என் ஆசான் வீரராகவிற்கு புகழ் அருள்மிகு காலதீஸ்வரன் ஸ்ரீ வரதராஜ பெருமாள் திருக்கோவில் நிர்வாகிகளே கோவில் கைங்கறி ஆர்த்திகளே ஒவ்வொரு புதன்கிழமையும் நடைபெறும் ஸ்ரீ மயூரகவியர்களை செய்த சூரிய சதகம் தொடர் உபன்யாசத்தின் உபயதாரர்களான வைஷால் விதி திருமதி கே லட்சுமிபாய் அம்மேதவர்களே திருமதி அலமேலு புருஷோத்தம் அவர்களே இங்கு அமர்ந்துள்ள பக்தர்களை உங்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கம் தொன்னூற்றி ஐந்து ஸ்லோகங்கள் சேவைத்துவிட்டோம் என்று பார்க்க இருப்பது தொன்னூற்று ஆறு ஏத்த பாத்தாள பங்க புழுதும் இவ தமசைவ ஆசித் அப்பிரக்யாத அப்பத்தக்கம் நிறபதி துப்பேஷம் ஜா தைலோக்கியம் வியோகாத் அவது ரவிரோ சிலியோதயோ இன்னொரு தடவை படிக்கிறேன் பழத்தமேகம் உதாடம் ஆசீத் அப்பிர்த்தம் நரவதி தலட்சணம் சுப்தாசே பி நஷி சகலம் ஜாயத்தை தாதேவெலோக்கியம் எதுவித் அவோ ரவிரோ சரத்துலியோய இந்த ஸ்லோகத்திலே நாம கவனிக்காத ஒரு சமாச்சாரத்தை சொல்ற நாமெல்லாம் கவனிக்க வேண்டியது நேரம் கவனிச்சிருக்கணும் யாரும் கவனிக்கிறது இல்லை என்ன அப்படின்னா ஒவ்வொரு மாலை பொழுதலும் சூரியன் அஸ்தமிக்கிறான் இரவு வருகிறது நாம என்ன நினைக்கிறோம் தூங்குறதுக்கு நேரம் வந்துருச்சு டின்னர் சாப்பிட்டு தூங்க வேண்டியதுதான் இனி நாளை கால ஆறு மணிக்கு தான் சூரியோதயம் வெளிச்சம் போறோம்னு நினைக்கிறோம் ஆனா மயூரகவி என்ன சொல்றார் ஒவ்வொரு இரவும் எதற்காக வருகிறது தெரியுமா சூரியன் இல்லை என்றால் உலகம் எப்படி இருக்கும் என்பதை நமக்கு நினைவூட்டுவதற்காகத்தான் ஒவ்வொரு இரவும் வருகிறது அப்படிங்கிறார் நீங்கெல்லாம் சூரியனை ரொம்ப லேசா இட போடுறீங்க சூரியன் இல்லைனா உலகம் எப்படி இருக்குதுங்கிறத ஒவ்வொரு நாளும் பகவான் நினைவுட்டுகிறான் இரவின் மூலமாக அந்த இரவு எப்படிப்பட்டது இந்த இரவே நிலைத்துவிட்டால் எப்படி இருக்கும் அதன் தீமைகள் என்ன என்பதை சிந்தித்து பார்க்கிற போது நமக்கு சூரியனுடைய பெருமை தெரியும் அந்த சூரியனுடைய அருள் உங்களுக்கு இருக்கட்டும் ஏத்த பாத்தால பங்க புழுத்தம் இவ ரா பற்றி வர்ணிக்கிறார் இந்த ராத்திரி எப்படி இருக்கு பாதாளத்தினுடைய சேற்றினால் பாதாளத்தினுடைய சேருனா என்ன இருட்டு புலத்தம் புலுத்தம்னா பூசப்பட்ட இவ போல ராத்திரி எப்படி இருக்குதான் பாதாளத்தின் சேறு பூசப்பட்டது போல் இருக்கிறது ஒவ்வொரு இரவும் பாதாள லோகத்திலே அதாவது நரக லோகத்திலே இருட்டு பகுதி இருக்கு இருபத்தெட்டு நரகங்கள்ல ஒரு நரகம் எப்படிப்பட்டதுன்னா முழுக்க முழுக்க இருட்டா இருக்குமா வெளிச்சமே தெரியாது இருட்டிலேயே கடந்து உளலனும் அப்படி ஒரு நரகம் பகவான் படைச்சிருக்கிறான் பதினைந்தாவது நூற்றாண்டிலே கொலம்பஸ் அமெரிக்காவை கண்டுபிடித்த பிறகு என்னாச்சுன்னா உலக வரைபடம் விரிந்தது மக்கள் புதுசு புதுசாக இடங்களை கண்டுபிடித்தார்கள் அப்போ புது புது வெள்ளி தங்கச் சுரங்கங்கள் கண்டுபிடிக்கப்பட்டன அந்த தங்கச் சுரங்கங்களுக்கு வேலை செய்கிறதுக்கு ஆள் வேணும்னபோது வெள்ளையர்களுடைய கவனம் எங்கே போச்சு தெரியுமா ஆப்பிரிக்காவில் இருந்த நீக்ரோக்கள் மீது அவர்கள் கவனம் திரும்பியது இந்த நீக்ரோக்கள்லாம் பார்க்க கருப்பாகவும் ஒரு அசிங்கமாகவும் இருக்கிறாங்களா இவங்களெல்லாம் போய் சாட்டையால் அடித்து குடும்பம் குடும்பம் கப்பலில் ஏற்றி கொண்டு வந்தான் அவங்க கப்பலுடைய அடித்தளத்திலே இருத்தப்பட்டார்கள் அங்கே கப்பல் ஃபுல்லாக இருக்குமா இந்த நெய்க்ரோக்கள் எல்லாரு கை காலையும் சங்கிலி விலங்கு அங்கேயே மலை ஜலம் கழிக்கணும் அங்கேயே இவங்க கொடுக்குற சாப்பாடை சாப்பிடணும் ஒரே இருட்டும் ஒரே சேரும் சகதியுமா இருக்குமா இதனால என் நோய் வந்து பலர் பாதிக்கப்பட்டால் அப்படி பாதிக்கப்பட்டவர்களை அந்த நோய் மற்றவர்களுக்கு பரவக்கூடாதுன்னு தூக்கி அப்படியே கடல்ல வீசி எறிஞ்சிருவான் அவங்க வந்து அமெரிக்காவில இறங்கின உடனே குடும்பம் குடும்பமாக கொண்டு வரப்பட்டவர்களை தனித்தனியே பிரிப்பார்கள் ஒரு பத்து பேர் கொண்ட ஒரு குடும்பம் அம்மா சித்தப்பா அப்பா அண்ணன் தம்மின்னு இருந்ததுன்னா ஒவ்வொரு ஒவ்வொரு சுரங்கத்துக்கு எடுத்துட்டு போவான் யாரு எங்க இருக்கிறான்னு மற்றவங்களுக்கு தெரியாது கொண்டு போய் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிற போது நல்லா செஞ்சாலும் சாட்டையடி நல்லா செய்யாட்டியும் சாட்டையடி பெண் நீக்ரோக்களை வெள்ளையர்கள் தங்கள் உடல் பசியை தீர்ப்பதற்காக பயன்படுத்தி கொண்டார்கள் அதற்கு அவர்கள் மறுத்தால் அவர்கள் மர்மஸ்தானத்திலே பழுக்க காய்ச்சியை இரும்பினாலே சூடு போடுவார்கள் இப்படி கொடுமையான வாழ்க்கை முன்னூறு ஆண்டுகள் அனுபவித்தார்கள் முந்நூறு ஆண்டுகளுக்கு பிறகுதான் இந்த அடிமைகளுக்கு சுதந்திரம் கிடைச்சது அப்ரஹாம் லிங்கன் கூட ஓரளவு தான் முடிஞ்சது பின்னாலே அப்புறம் மறு சுதந்திரம் வந்தது இப்பவும் கூட கருப்பர்களுக்கு வெள்ளையர்கள் நாட்டில் சமந்தஸ்து இல்லை வெள்ளக்காரன் இந்தியாவை சொல்றான் ஜாதி பிரிமறியினாலே இந்தியா துண்டுபட்டு கிடக்கிறது அதனால வரல என்ன இவங்க நாட்டுல எப்படி இருக்குது நாங்களாவது ஜாதி பேரை சொல்றோம் நீங்க தோல் கருப்பா இருந்தாலே வந்து மனிதனை மிருகம் போல நடத்துறீங்களே இன்னைக்கு வரைக்கும் அப்படிதான் இருக்கு எதுக்கு சொல்ல பாதாள பங்கங்கள் பாதாளத்தினுடைய சேரு சகதி என்றால் என்ன நரகலோகத்திலே துன்பப்பட்டவர்களுக்குத்தான் அது என்னவென்று தெரியும் உங்களுக்கு நரகலோகத்தில் போய் அவதிப்படணும்னு ஆசையா இருக்கா அதுக்கு நீங்க நரகம் போக வேண்டாம் உங்க பூமியிலேயே இரவு நேரத்திலே இருட்டு எப்படி துன்பப்படுத்துகிறது என்று பாருங்கள் மின் விளக்குகளை நீங்கள் இழக்க அந்த இருட்டு எவ்வளவு கஷ்டப்படுத்துது உங்கள சூரியன் இல்லை என்றால் இப்படித்தான் ஆகும் பாதாள பங்க புழுத்தம் இவ தம செய்வ ஏக்கம் த இருட்டுட்டு தம செய்வன இருட்டுட்டு மட்டுமே ஏக்கம்னா ஒரே இருட்டு எங்க பார்த்தாலும் ஒரே இருட்டு மயூரகவியை எழுதின போது ஆறாம் நூற்றாண்டு ராமானுஜருக்கெல்லாம் முந்தினவர் இவர் அந்த காலத்தில் மின் கிடையாது ஒன்றும் கிடையாது இரவு நேரங்கள் எவ்வளவு கடுமையாக இருந்தன என்பதை அனுபவித்து பார்த்தவர் எங்கு பார்த்தாலும் ஒரே இருட்டு அதான் சொல்றார் தம செய்வ ஒரே இருட்டு எங்கு பார்த்தாலும் உத்காடம் ஆசித்து உத்காடம் அப்படின்னா பிரபலமாக அப்படின்னு அர்த்தம் இங்க என்ன பிரபலமாக உலகத்துல எதுவுமே பிரபலமாக அறியக்கூடிய வகையில் இல்லை பின்னால அந்த நெகட்டிவ் போன வருது பிரபலமாக இல்லைன்னு சொல்ல போறார் அதுக்கு முதல்ல பிரபலம்ங்கிற வார்த்தை வந்துருச்சு பிரபலம்னு அர்த்தம் என்ன பலரும் காணக்கூடிய வகையிலே இருந்தால் பிரபலம் இன்னைக்கு ஒரு நடிகரை பிரபலம்னு சொல்றோம்னா எல்லாருக்கும் அவங்க முகம் தெரியுது இன்னார் தான் அவங்க அப்படின்னு சொல்லி ஒரு நடிகரோ நடிகையோ ஃபேமஸ் ஆயிட்டாங்கன்னா அவங்க கையில ஒரு பீடி கட்டோ கையிலையோ ஃபேஸ்போட்றோ என்னத்தையோ கொடுத்து நான் இதை தான் பயன்படுத்துறேன் அப்படின்னு அவங்க விளம்பரம் கொடுக்க ஆரம்பிச்சிடுறாங்க அதுக்கு பேர் தான் பிரபலம் இங்கே பிரபலம்ங்கிறது என்னன்னா எல்லாராலும் வெளிச்சத்திலே பார்க்கக்கூடியதாய் அப்படிங்கிற அர்த்தத்தில் சொல்றேன் அப்போ இந்த பிரபலம் என்ற சொல்லுக்கு உாடம் என்று ஒரு அறிஞ்சொல் இருக்கிறது சமஸ்கிருதத்தில் அதை அவர் பயன்படுத்தி இருக்கிறார் இந்த உத்காட்டம் என்பதை சாமுதிரிக சாஸ்திரத்திலையும் ஜோதிஷ சாஸ்திரத்திலையும் பயன்படுத்துவார்கள் அடிக்கடி சில ஜாதகங்கள் ஃபேமஸாக வரக்கூடிய ஜாதகமாக இருந்தால் அதுக்கு உத்காட ஜாதகம் வேறு அப்படி இல்லைன்னு சொன்னால் அது வந்து டல்லான ஜாதகம்னு சொல்லுவாங்க இப்போ நம்ம நாட்டில் ஊழல் நடக்குது சாகித்ய அகாடமி பிரைஸ் கொடுக்கறதுக்கு அப்படின்னு நாம சொல்லிட்டு இருக்கிறோம் நோபல் பிரைஸ் கொடுக்கறாங்களே அதுலேயே ஊழல் நடக்கிறதாக பேசப்படுகிறது உலக சமாதானத்துக்கு ஒருத்தருக்கு நோபல் பிரைஸ் கொடுக்கணும்ன்ற போது காந்தியின் பெயர் சொல்லப்பட்டது ஆனா அதை அவங்க அங்கீகாரம் பண்ணவில்லை காந்திக்கு அந்த பரிசு வழங்கப்படவில்லை அவரை விட புகழ் குறைந்தவர்களுக்கே கொடுக்கப்பட்டது டால்ஸ்டாய்க்கு கொடுக்க மாட்டேன்ட்டாங்க மார்க்வேனுக்கு கொடுக்க மாட்டேன்ட்டாங்க அப்பதான் வந்து சர்ச்சை வந்தது ஏன் தகுதியான ஆட்கள் கொடுக்க மாட்டேங்கிறீங்கன்னா அங்க ஏதோ ஊழல் இருக்கு என்று இன்றும் பேசப்படுகிறது அப்போ பிரபலமானவர்களுக்கு பரிசு கொடுக்கற போது சர்ச்சை வர்றதில்லை பிரபலம் இல்லாதவர்களுக்கு பரிசு கொடுக்கற போது சர்ச்சை வருது கண்களால் தெளிவாக காணப்படுவதை இங்கே பிரபலம் என்கிறார் உத்காட்டம் ஆசித்து இருந்தது அப்பிராத அப்பிரத்தர்கம் இவர் இருந்தது இருந்ததுன்னு என்ன சொல்றாரு அப்படின்னா இந்த உலகமெல்லாம் சிருஷ்டிக்கு முற்காலத்திலே ஒரே இருட்டா இருந்தது இல்லையா அது மாதிரி இப்போ ஒவ்வொரு ராத்திரியும் இருக்குதுன்னு சொல்ல வர்ற அதான் ஆசித்துன்னு சொல்றார் ஆசித்தன இருந்தது இறந்த காலம் அப்பிரக்ஞ அப்ராதன அறியப்படாததாய் அப்பிரத்தர்கியம் இன்னதென்று யூகிக்கப்படாததாய் ஒரு பொருளை நீங்க இருட்டில் பார்க்குறீங்க அது என்ன பொருள் என்று உங்களுக்கு அறிய முடியாது ஒரு வயர் கிடைக்கும் அது பாம்பா கயிறா வயரா தெரியாது சரி யூகிக்கவாவது செய்யலாம் நமக்கு தெளிவா இல்லாட்டி கூட இன்னதா தான் இருக்கும் என்று யூகிக்கிறதுக்காவது முடியும் இல்லையா இரவுல திடீர்னு ரெண்டு மணிக்கு கண் முடிச்சு பாக்குறீங்க பெட்லாம் போடாம தூங்குறீங்க அப்போ பகல்ல உங்களுக்கு ரொம்ப அத்துபடியான பொருள்கள் எல்லாம் ராத்திரி தூக்க கலக்கத்துல பாக்குற போது ஒவ்வொன்றும் விசுவரூபம் எடுத்து ஒவ்வொன்றும் ஒரு மாதிரி தெரியும் ஒன்னு பாம்பு மாதிரி தெரியும் ஒன்னு பேய் மாதிரி தெரியும் ஒன்னு பூதம் மாதிரி தெரியும் உடனே கொஞ்சம் தலையை ஒழிச்சு விட்டு இது என்னவாக இருக்கும் உருண்டையாக ஒரு தலை பெருசாக ஒரு தொந்தி ரெண்டு குச்சி கால் மாதிரி தெரியுது அது என்ன அப்படின்னு நம்ம ட்ரை பண்ணி பார்க்குறோம் அப்புறம் தான் புத்திக்கு வருது மூன்று வேறு ஜாம்கள் சேர்ந்து நமக்கு அப்படி காட்சி அளிக்கிறது ஒரு ஸ்டூலுடைய ரெண்டு கால் அதுக்கு மேலே இருக்கிற தண்ணி பானை அதுக்கு மேலே இருக்கிற சொம்பு இது மூணும் சேர்ந்து நமக்கு எப்படி காட்சி அளிக்கிது ஏதோ கூஷ்மாண்ட பிசாசு மாதிரி இருக்கணும் பார்த்தால் யூகித்தாவது அறிகிறோம் ஆனா உலகம் சிருஷ்டி பண்ற போது சிருஷ்டிக்கு முன்னால ஒரே இருட்டா இருந்தது பிரம்மா படைக்கிறதுக்கு முன்னால ஒரே இருட்டா இருந்தது அப்ப என்ன சொல்றார் அப்பிரக்யாத அறிய முடியாததாகவும் அப்பிரத்தக்கம் யூகம் பண்ணி கூட புரிந்து கொள்ள முடியாததாகவும் நிரவகதி நிரவகதி அப்படின்னு சொன்ன இன்னது என்று விளங்காததாகவும் அதை எந்த வகையிலும் நம்ம கண்டுபிடிக்கவே முடியாது அப்படி இருந்ததான் உலகம் பிச் டார்க்னஸ் விசிபிள் டார்க்னஸ் இங்கிலீஷில் ஒன்று சொல்லுவான் அது என்னென்னா இருட்டு இருக்கும் ஆனால் கொஞ்சம் கஷ்டப்பட்டு பார்த்தீங்கன்னா லேசாக உங்களுக்கு தெரியும் நபர்கள் இருக்கிறது தெரியும் அதுக்கு பேர் விசிபிள் டார்க்னஸ் அப்படின்னு நரகத்தில் அப்படி இருக்கு விசிபிள் டார்க் எழுதுறான் என்னடா கண் விழிகளுக்குள்ளே கருமை உள்ளே புகுந்து அப்புகிறதோ நுழைகிறதோ என்று அஞ்சுகிற விதம் அதுக்குதான் நிரபக தீங்குற கடல்ல கப்பல் போய்கிட்டு இருக்கிற போது எதிராபுல எதிரானி கப்பல் வந்து அட்டாக் பண்ணா பிரச்சனை இல்லை முன்னையெல்லாம் கப்பல் யுத்தம் அப்படிதான் ரொம்ப ஈஸியாக சமாளிச்சாங்க ஆனா முத முதன் ஜெர்மனி என்ன பண்ணினா சப்மெரின் ஒன்னு கண்டுபிடிச்சான் உலகத்தில் சப்மெரின கண்டுபிடிச்சவன் ஜெர்மன் தான் அவன் என்ன பண்ணா லுசிட்டானியா என்ற பெயர் உள்ள ஒரு அமெரிக்க கப்பல் ஆயிரம் பயணிகளை தாங்கி கொண்டு அமெரிக்காவிலிருந்து இங்கிலாந்துக்கு போய் கொண்டிருந்த போது சப்மெரின் வழியா திடீர்னு அடியில் ட்ரம்முன்னு போய் இடிச்சான் கடல் கப்பலுக்குள்ளே வந்தது கப்பல் கடலுக்குள்ளே போனது அவன் ஜெர்மன் வந்து ரொம்ப பெரிய வெற்றி என்று நினைச்சுக்கிட்டான் ஆனா என்ன ஆச்சு தெரியுமா உலக யுத்தமே அப்பதான் உருவெடுத்தது அது அமெரிக்கா வாய முடிக்கிட்டு இருந்துச்சு அது யுத்தத்தில் குதிச்சது உலகமே ரெண்டு துண்டாகி உலக யுத்தம் ஏற்பட்டது அதுபோல இன்னது என்று தெரிந்து கொள்ள முடியவில்லை முதல்லியா ஷிப்பில் வந்து கீழிருந்து ஒரு மோதல் வந்தபோது சிலர் திமிங்கிலம் என்று சொன்னார்கள் சிலர் சுராமீன் என்று சொன்னார்கள் அவங்களுக்கு சப்மெரின்னா என்னன்னே தெரியாது அப்படி ஒரு பொருளே இருப்பதாக அவர்கள் அறிந்ததில்லை அதனால தண்ணி கடியில் இருந்து ஒரு கப்பல் வரும் என்று அவர்களால் புரிந்து முடியவில்லை யாரோ கதவை வேகமாக இழுத்து சாத்துவது போலே சத்தம் கேட்டது சொன்னார்கள் ஆனா திடீர்னு கப்பல் ஓட்டை ஆயிடுச்சு அப்படி நிரபகதி இன்னதென்று புரிந்து கொள்ள முடியாததாய் இந்த உலக பொருள்கள் இருந்தன தமசைவ ஏக்கம் உத்காடம் ஆசித் அப்ரதர்கம் நிரபகதி ததா அலட்சணம் சுத்தமந்தம் அப்படின்னா லட்சணம் இல்லாத இலக்கணம் இல்லாத அதாவது மனுஷன் தலை மேல இருக்கும் தோள்பட்டில் ரெண்டு கை இருக்கும் நடுவில் வயிறு இருக்கும் அப்புறம் ரெண்டு கால் இருக்கும் இல்லையா எந்த விதமான லக்ஷணமும் இல்லாமல் இலக்கணமும் இல்லாமல் எதது எப்படி எப்படி இருக்கணுங்கிற ஒரு இலக்கணமே இல்லாமல் இந்த உலகம் இருந்தது சிருஷ்டிக்கு முன்னாலே தண்ணீர் படைக்கப்படவில்லை சூரியன் படைக்கப்படவில்லை பூமி படைக்கப்படவில்லை எந்த பொருளுக்குமே ஒரு வடிவம் இல்லை ஒன்னுக்குமே வடிவம் இல்லாமல் பஞ்சபூதங்கள் மட்டுமே இருந்தன அந்த நிலைமையில் அவன் பஞ்சபூதங்களை சேர்த்து பஞ்சீகரணம் பண்ணி ஒவ்வொரு பொருளாக படைக்கிறான் பிரம்மா அதுக்குதான் சொல்றார் அலட்சணம் இந்த இலக்கணம்னு சொல்றோம் இல்ல ஒரு தலைவன் எப்படி இருக்கணுமோ அந்த இலக்கணப்படி அவன் இருந்தா பிரச்சனை இல்லை ஒரு தாய் எப்படி இருக்கணுமோ அந்த இலக்கணப்படி அவன் இருந்தா பிரச்சனை இல்லை அந்த இலக்கணம் தலைதடுமாறி போறபோது இப்ப தகப்பன் சில வீடுகளில் குடிகாரனாக குடிச்சுட்டு நகையெல்லாம் பறிச்சு கொண்டு போய் அடகு வச்சு பிள்ளைகளை உதச்சு குடும்பத்துக்கு எந்த நன்மையும் இலக்கணப்படி வாழாமல் அந்த இலக்கணத்துக்கு மாறாக அலட்சணமாக வாழ்கிறான் இப்படித்தான் பதினாறாவது நூற்றாண்டுல அலட்சணமாக பாதிரிமார்கள் வாழ்ந்தால் அவங்க ஆடுன்னு ஆட்டம் தாங்க முடியல பணம் கொடுத்தால் பாவங்கள் மன்னிக்கப்படும் அறிக்கையிட்டார்கள் பணம் எக்கச்சக்கமா குவிஞ்சது இங்கிலாந்து மன்னன் பார்த்தா இது சரிபடாதான்னு சொல்லி இனிமேல் தேவாலயங்களுக்கு நானே தலைவர் என்று சொல்லி கொண்டான் அந்த நிலைமையில் அவனுக்கு பின்னாலே மேரி என்று ஒரு ராணி வந்தாள் அவள் வந்து இந்த பாதிரி மார்கள் பக்கம் சாய்ந்தாள் உடனே மக்களுக்கு கொதிப்பு வந்தது எதிர்த்தார்கள் அவள் என்ன பண்ணா தெரியுமா எதிர்ப்பாளர்களை எல்லாம் நூற்று கணக்கிலே ஆயிரக்கணக்கிலே கொன்று குவித்தாள் ஒரு பெண் அதனால அவளுக்கு பேரே பிளடி மேரி அப்படின்னு சரித்திரம் சொல்றாங்க அவள் பேரு மேரி அவளுக்கு அடைமொழி என்னடா பிளடி மேரி ஆயிரக்கணக்கான வேலை கொன்று குவித்தாள் காரணம் என்ன அங்கே மதகுருமார்களுக்கு அலட்சணம் ஏற்பட்டது யார் யார் எப்படி இருக்கணுமோ அப்படி இருக்கணும் மதாதிபதிகளும் மதத்தை பரப்புகிறவர்களும் ஒழுங்கா இருந்துட்டாங்க நம்பிக்கை வரும் அவங்க தப்பு பண்ற போது நாத்திகம் வளரும் மதத்தில் சந்தேகம் ஏற்படும் வேறு மதத்துக்கு போவாங்க இப்ப இந்தியா அந்த மாதிரி ஒரு ஆபத்தான நிலைமையை சந்தித்துக் கொண்டிருக்கிறது அதெல்லாம் அலட்சணம் ததா அலட்சணம் சுத்தம்தகா அந்தகானா உள்ளேனு அர்த்தம் சுத்தம்னா உறக்கம்னு அர்த்தம் இந்த உலகம் எல்லாம் உள்ளுக்குள்ளேயே உறங்குவது போலே அப்படிங்கிறார் உறங்குவது போலேனா ஒரு மரம் இல்லை மரம் அசையலை மீன் இல்லை மீன் நீந்தலை மனிதன் இல்லை நடமாட்டம் இல்லை விலங்கு இல்லை அப்படின்னா இந்த உலகம் பூரா போன யுகத்திலே வழிப்பாடாக இருந்ததெல்லாம் அப்படியே அடங்கி உள்ளுக்குள்ளே தூங்குதாயப்போ என்று சந்தேகப்படுற மாதிரி இருக்குதான் தூங்கு மூஞ்சி மரம்னு ஒரு மரம் அந்த மரம் வந்து ராத்திரியில் பார்த்தீங்கன்னா இலையெல்லாம் அப்படி மூடி இருக்கும் யாராவது பகலில் கூட கைத்தொட்டா உடனே இலை மூடிக்கும் அதுக்கு தூங்கு மரம்னு பேர் அதாவது இயக்கம் இல்லாமல் இருக்கிறதுக்கு சுப்தமந்தகா இந்த உலகம் எல்லாம் அப்படியே உள்ளுக்குள்ளே உறங்குகின்றதோ என்று சந்தேகப்படுகிற விதமாக இருந்ததான் சுப்தமந்தகா யாதிருக்கு சிருஷ்டேகே புரஸ்தாத் நிஷி நிஷி எப்படி சிருஷ்டேகிய புரஸ்தாத்னா சிருஷ்டிக்கு முன்பு புரஸ்தாத் அப்படின்னு சொன்னா முன்புன்னு அர்த்தம் அதாவது கால முன் இப்போ மத்வாச்சாரியார் முதல்ல வந்தாரா ராமானுஜர் முதல்ல வந்தாரா ராகவேந்திரர் முதல்ல வந்தாரா மத்வாச்சாரியர் முதல்ல வந்தாரான்னு கேட்குறோம் இல்லையா சொல்றோம்ல மதுவாச்சாரியார் தான் முதல்ல வந்தார் பின்னால வந்தாரன் அதுக்கு கால முன் அப்படின்னு சொல்றாரு முன்னாலேங்கிறதுக்கு இடம்ன்னு ஒன்று உண்டு கால பஸ்ஸில் ஏறினால் சிட்டி பஸ்ஸில் கண்டக்டர் என்ன சொல்கிறார் முன்னால் போங்க முன்னால் போங்க முன்னால் போங்கங்கிறார் அவர் முன்னால் போங்கன்னு சொன்னால் இருபதாவது நூற்றாண்டுலேருந்து பதினெட்டாம் நூற்றாண்டுக்கு போங்கன்னு அறுத்து சொல்கிறாரா இல்லை இருபத்தொன்னாம் நூற்றாண்டுக்கு போங்கன்னு சொல்கிறாரா அவர் இடமுன்னு சொல்கிறார் இந்த இடத்துக்கு முன்னாள் இடத்துக்கு போங்கன்றார் சில கண்டெக்டர் அழுத்துக்கு வாங்க முன்னுக்கு வாங்கன்னு சொல்கிற ஒரே ஆள் கண்டக்டர் சார் ஆனால் என்னை பார்த்தா தான் அவங்களுக்கு பிடிக்க மாட்டேங்குது முன்னுக்கு வாங்க சார் அப்படின்பார் இது இடமுன் இங்கே சொல்லப்பட்டிருப்பது காலமுன் முன் காலமுன் அப்பிக்கு முற்பட்ட காலம் தீப்பெட்டி முதலில் கண்டுபிடிக்கப்பட்டதா சிகரெட் லைட் முதலில் கண்டுபிடிக்கப்பட்டதா ஐஏஎஸ் கேள்வி எல்லாருமே முட்டாள்தனமா வளர்றாங்க தீப்பெட்டி முதலில் கண்டுபிடிக்கப்பட்டது சிகரெட் லைட்டர் பின்னால் கண்டுபிடிக்கப்பட்டது உண்மை என்னன்னா சிகரெட் லைட்ரு தான் முதல்ல கண்டுபிடிக்கப்பட்டது தீப்பெட்டி தான் பின்னால் கண்டுபிடிக்கப்பட்டது ஏன்னா பெட்ரோலை வச்சு சீர செய்யறது ஈஸியா இருந்தது ஆனால் ஒரு குச்சியில மருந்து தடவி அது எந்நேரமும் சாதாரணமா நெருப்பு இல்லாமல் இருக்கும் பெட்ரோல் ஒழுகாம இருக்கும் ஒரசனா மட்டும் நெருப்புங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு ரொம்ப நாள் ஆச்சு சீனா காலம் கண்டுபிடிச்சா அதை இது காலமுன் தீப்பெட்டி முதல் கண்டுபிடிக்கப்பட்டதா லைட்ரு முதலில் கண்டுபிடிக்கப்பட்டதா காலமுன் இங்கே காலம் முன் சொல்றார் புரஸ்தாத்து அதாவது சிருஷ்டிக்கு முற்பட்ட காலத்திலே நிஷி நிஷி நிஷினா இரவு அதாவது சிருஷ்டிக்கு முன்னாலே இந்த உலகம் எப்படி இருந்ததோ அதே மாதிரி ஒவ்வொரு இரவும் நமக்கு இருக்குங்கிறேன் அந்த சிருஷ்டிக்கு முன்னாலே இந்த உலகமானது எவ்வளவு கோரமான இருளிலே மூழ்கி இருந்ததோ அதே இருளை நாம் ஒவ்வொரு இரவும் சந்திக்கிறோம்ங்கிறேன் இப்போ எலக்ட்ரிக் லைட் எல்லாம் அதனால நம்மளால அதை புரிஞ்சிக்க முடியல இப்போ கூட இரவு நேரம் தான் வசதி இருக்கிறவங்க ரொம்ப பவர்ஃபுல் லேம்ஸ் போட்டு பகல் மாதிரி ஆக்கிடுறாங்க ஒரு பக்கம் சினிமா ஓடுது ஒரு பக்கம் ஸ்பீக்கரில் பாடுது பகலிஞரும் ஒன்று தான் எங்களுக்குன்னு இப்போ சொல்லுவாங்க ஆனால் இந்த ஸ்லோகம் எழுதப்பட்ட போது ஆறாம் நூற்றாண்டிலே இந்த மாதிரி ஒரு கான்செப்டே மக்களுக்கு இல்லை மென் விளக்கு கண்டுபிடிக்கப்படும் என்ற கான்செப்டே இல்லை அப்போ அவங்களுக்கு இருட்டு தான் என்னதான் நீங்கள் தீவட்டி பிடிச்சாலும் விளக்குகளை எத்தினாலும் இருட்டு இருட்டு தானே சில சமயங்களில் கேண்டில் லைட்டு டின்னர்னு இந்த ஜெய்சிஸ்லேயும் லயன்ஸ் கிளப்லேயும் ஏற்பாடு பண்ணுவாங்க என்னென்னா ராத்திரி ஒன்பது மணிக்கு டின்னரு மின் விளக்குகள் எல்லாம் அணைச்சிட்டு நூற்றி ஒரு மெழுகுதிரி அல்லது ஐநூறு மெழுகுதறி ஏற்றி வச்சு எல்லாருக்கும் சாப்பாடு போடுறது நான் அப்படி ஒரு டின்னரில் போய் சாப்பிட்ருக்கேன் ஐநூற்றி ஒரு மெழுகுதெறி ஏற்றி வச்சிருக்கிறான் நம்ம எல்லாம் எதுவும் அடுத்த மையில எதுன்னு தெரிய மாட்டேங்குது என்னடாண்ணா மெழுகு மெழுகுதெறிக மெழுகுதிரி இடையில இருட்டு தான் இருக்குது நீங்கள் எத்தனை தெரிய ஏற்றி வச்சா என்ன அப்போ நினைச்சேன் அடடா இவ்வளவு நூற்றுக்கணக்கான மெழுகுதிரிகள் இருந்தும் ஒரு டியூப் லைட்டுக்கு ஈடா அப்படின்னு அப்ப அந்த காலத்தில் இந்த மாதிரி விளக்குகள் அகல் விளக்குகள் தான் பயன்படுத்தப்பட்டன அரண்மனையில் அகல் விளக்குகள் விவரிக்கிறார் ஒவ்வொரு இரவும் சகலம் ஜாயத்தே சகலம் என்றால் எல்லாம் ஜாயதே அப்படின்னா உற்பத்தி ஆகிறது எப்படி வந்து முதல்ல சிருஷ்டிக்கு முன்னாலே ஒன்றுமே இல்லாமல் இருந்து ஒரே இருளா இருந்து பிறகு ஒன்பது ஒன் சிருஷ்டி ஆகுதோ ஜாயத்தே எப்படி உற்பத்தி ஆகிறதோ தாதிருக்கேவை அதே போல அப்படிங்கிறது யாதிருக்கேவை யாதிருக்கு அப்படிங்கிறதுக்கு கரானரி வேர்டு வந்து தாத்ருக்கு இப்போ சொல்றதா இருந்தால் எப்படி நீ உதவி வாங்கினாயோ அப்படியே உதய திருப்பி கொடு எப்படி அப்படின்னு வருது இல்லையா மேட்ச் எவன் கொலை செய்தானோ அவன் தண்டிக்கப்படுவான் எவன் அவன் அது மாதிரி இங்கே யாதிருக்கு தாதிருக்கு எப்படி சிருஷ்டிக்கு முன்பு உலகம் இருந்ததோ அப்படி இந்த உலகம் இரவிலே இருக்கிறது அதுக்கு பின்னால்தான் ஒவ்வொன்றும் சிருஷ்டி ஆச்சு அதுபோல் பகல்ல தான் சிருஷ்டி ஆகுது அப்படிங்கிறார் அதாவது சிருஷ்டி என்ற சொல்லுக்கு பகவான் படைக்கிறதுன்ற ஒரு அர்த்தமும் சொல்லலாம் இன்னொன்று புதிதாக உற்பத்தி சொல்லலாம் சீனாவில் ஏதோ ஒரு ராணி டீ போட்டு குடிச்சுக்கிட்டு இருந்தாடான் அதில் ஒரு பட்டுப்புழுவின் கூடு உள்ளே விழுந்துருச்சான் அதை எடுத்து பார்த்தா பிசின் மாதிரி வந்ததான் அதிலிருந்து பட்டுநூலை அவள் கண்டுபிடித்தாளாம் உடனே நிறைய பட்டுப்புழு கூடுகளை அந்த மாதிரி சுடுதண்ணியில் போட்டு அந்த பட்டு நூல் எடுத்தாலாம் இன்றைக்கி ஒரு பட்டு சேலை செய்கிறதுக்கு ஆறாயிரம் பட்டுப்புழு கூடுகளை நீங்கள் வெந்நீரில் போட வேண்டும் அதாவது ஆறாயிரம் பட்டுப்பூச்சிகளை நீங்கள் கொண்டாத்தான் ஒரு பட்டு சேலையை நீங்கள் உற்பத்தி பண்ண முடியும் அதனால் அடுத்தப்பில் கல்யாணத்தில் யாராவது பெண்மணிகள் பட்டு சேலை கட்டிட்டு வந்தாங்கன்னா அம்மா ஆறாயிரம் பட்டுப்பூச்சியை கொண்ட மகராசி நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேளுங்கள் என்னங்க சொல்கிறீங்க அப்படிங்குவான் அவங்களுக்கு இந்த விஷயத்த சொல்லுங்கள் ஒரு பட்டு சேலை உங்கள் கைக்கு வரணும்னா ஆறாயிரம் பட்டு பூச்சி சாகனம் அதனால தான் ஆதி சங்கராச்சாரியம் இருக்காரு சாரி ஆதி சங்கராச்சாரியா காஞ்சி சங்கராச்சாரியர் இருக்கிறாரு அவர் சொன்னார் நீங்கள் யார் யாருக்கோ தான தர்மம் ஈ இரும்புக்கெல்லாம் சாப்பாடு போடுறீங்க காக்கா குருபிக்கு சோறு போடுறீங்க பட்டு சேலை வாங்காமல் இருங்க அப்போவே நீங்கள் பெரிய ஜீவகாருண்யம் பண்ணுவீங்க அப்படின்னு எல்லாம் தலையாட்டி கேட்டுக்குவாங்க ஆனால் ஒரு ஃபங்க்ஷன்னு சொன்னால் அதுதான் பட்டு சேலை சுத்தரி சரக்கு சரக்கு சரக்கு சரக்குன்னு எங்கே பார்த்தாலும் சத்தம் கேட்குது அதில் வந்து இதில் சைடு கமெண்ட்டு வேற இவன் வந்து ஒவ்வொரு ஃபங்க்ஷனுக்கும் இதே சேலையை தான் கட்டிட்டு வர வேறு சேலை இல்லை போல் இருக்குது அப்படின்னு ஒரு கமெண்ட்டு இன்னும் சில பேர் வந்து இந்த சேலையை போன ஃபங்க்ஷனுக்கும் முந்தைய ஃபங்க்ஷனில் கட்டிட்டு வந்தா இப்போ கட்டிட்டு வந்திருக்குறா நல்லா மனசில் குறித்து வச்சுருக்கிறேன் இவங்க ஃபங்க்ஷனுக்கு வர்றதுக்கு காரணம் மணமக்களை வாழ்த்துறது இல்லை இந்த சேலையை கணிக்கிறதுக்கு தான் இப்படியாக பட்டு நூல் உற்பத்தி அங்கே சிருஷ்டி ஆகிறது ஒரு பட்டுப்புழு கூட்டிலிருந்து நானூறு மீட்டர் நூல் எடுக்கலாம் அப்படின்னா பாத்துங்க பகவானுடைய சிருஷ்டியில அந்த ஒரு சின்ன புழுவின் உடம்புல எவ்வளவு வச்சிருக்கலாம் அப்படின்னு சொன்னீங்க இப்படி இந்த சீன சம்பவத்துக்கு பிறகு பட்டு சாம்ராஜ்யம் ஆரம்பித்தது இது ஒரு சிருஷ்டி தான் இது மாதிரி பிரம்மாவனுடைய சிருஷ்டியிலே மொத்த சிருஷ்டியும் உண்டு அல்ப சிருஷ்டியும் உண்டு புதுசாக ஒரு குழந்தைய படைக்கிறான் ஒரு நாகரிகத்தை படைக்கிறான் ஒரு சமுதாயத்தை படைக்கிறான் ஒரு நாட்டை உருவாக்குறான் இதெல்லாம் சிருஷ்டிதான் அதான் சொல்ற சகலம் ஜாயத்தை தாதிருக்கவை அதே போல திரைலோக்கியம் யத் வியோகாத் இந்த மூன்று உலகங்களும் எத் வியோகாத் எந்த சூரியனுடைய பிரிவினாலே வியோகம்னா பிரிவு என்ன பிரிவு மாலை ஆன உடனே சூரியன் மறைஞ்சிடறான்ல அதை தான் ஒவ்வொரு மாலையிலும் சூரியன் பிரிந்து விடுகிறான் அசோ அந்த சூரியனுடைய சர்க்க துல்லியோதையோ வக சர்க்க துல்லியோதய அப்படின்னா புனர் சிருஷ்டின்னு அர்த்தம் அதாவது சிருஷ்டி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாலே இருள் சூழ்ந்திருக்கு மறுபடி பிரம்மா படைக்கிறார் ஏன் நான் மறுபடிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணுறேன் இதுக்கு முந்தின யுகம் ஒழுங்காக நடந்தது அந்த யுகம் முடிஞ்ச பிறகு தான் பிரளயம் வந்தது மறுபடி சிருஷ்டினா முன்ன யுகத்தில் எப்படி நடந்ததோ அது மாதிரின் இப்போ ஒரு ராமர் பிறக்கிறாருன்னா ஒவ்வொரு திரேதா யுகத்திலும் ஒரு ராமர் பிறக்கிறார் ஒவ்வொரு துவாபர யுகத்திலும் ஒரு கிருஷ்ணர் பிறக்கிறார் ஒவ்வொரு கலியுகத்திலும் ஒரு புத்தர் பிறக்கிறார் ஆனால் கொஞ்சம் கொஞ்சம் வேறுபாடு இருக்கும் சில சில விஷயங்கள் வேறுபாடு இருக்கும் ஒவ்வொரு கலியுகத்திலும் விஞ்ஞானம் இதே மாதிரி இருக்கிறது இப்போ நமக்கு டியூப்லைட் இப்படி இருக்குது போன கலியுகத்தில் எப்படி டியூப்லைட் இருந்திருக்குன்னு சொன்னால் இந்த பின்னல்களை ஃப்ரேமே இல்லாமல் வெறும் குழா மட்டும் அந்த ரத்தத்தில் நிச்சயமா நமக்கு பார்த்தா ஆச்சரியமா இருக்கும் ஒரு ஸ்க்ரூ இல்லை போல்ட் இல்லை நட்டு இல்லை அந்த இடத்துல நீக்குது சுவிட்ச் போட்டால் எரியுது அது போன கலியுகத்தில் அப்படி விஞ்ஞானமாக இருந்திருக்கலாம் இப்போ நாம் சினிமா பார்க்கறதுக்கு ஒரு ஸ்க்ரீன் அந்த காலத்தில் போன கலியுகத்தில் ஸ்கிரீனே இல்லாமல் இந்த இடத்துல அந்த இடத்துல சினிமா தெரியும் எல்லாம் விஞ்ஞானம் தான் பஞ்ச பூதங்களை வச்சு என்னென்னமோ சேட்டையெல்லாம் பண்ணலாம் என்னென்னமோ ஆட்டமெல்லாம் ஆடலாம் ஹெச்ஜி வெல்சின் ஒரு ஆளு சயின்ஸ் ஃபிக்ஷனாக எழுதினாரு விஞ்ஞானத்தை வச்சு என்ன என்ன எழுதலாம்னு ஆச்சரியமா இருந்தது அயன் ஃபிளமிங்னு ஒரு ஆள் ஜேம்ஸ் பான் நாவல் எழுதினவர் அவர் அவருடைய நாவலில் பார்த்தீங்கன்னா ரொம்ப அற்புதமான விஷயங்கள்லாம் அவர் எழுதினார் அப்புறம் ரஷ்யாவிற்று லவ் அப்படிங்கிற ஒரு நாவலில் ஜேம்ஸ் என்ன பண்ணுறார் எதிரியை கொன்று விட்டு ஒரு சிலிண்டரை முதுகில் மாட்டிக்கொண்டு ஒரு பட்டனை அமுக்குகிறார் உடனே விமானம் மாதிரி சர்றன்னு பறந்து குறிப்பிட்ட இடத்துல போய் ஆளை இறக்குது இந்த நாவல் வந்த உடனே விஞ்ஞான உலகமும் என்ன சொன்னது தெரியுமா விஞ்ஞான பூர்வமாக இது சாத்தியமே இல்லை இதெல்லாம் சாத்தியம்னு சொன்னால் ஒவ்வொரு மனுஷனும் முதலில் ஒரு சிலிண்டரை மாடிட்டு பறந்துருவானே இந்த ஏரோ ஃப்ளேமில் கண்டுபிடிக்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க ரைட் சகோதரர்கள் ஸோ ஏன் ஃபிளேமிங் வந்து மித மிஞ்சின கற்பனையில் எழுதுகிறார் அப்படின்னு ஆனால் இன்னைக்கு ஏன் ஃபிளேமிங் எழுதுனது வந்துருச்சு அவர் என்ன எழுதினாரோ அதே மாதிரி கருவி இன்னைக்கு வந்துருச்சு ஏன் ஃபிளேமிங் வந்து ஹி தாட் அஹெட் ஆஃப் டைம் காலத்தை ரொம்பவும் கடந்து முன்னோக்கி அவர் சிந்தித்தார் ரொம்ப அற்புதமான விஞ்ஞான கருவிகளை அவர் நாவலில் அவர் எழுதுவார் ஒரு டிவியை ஒருத்தன் பார்த்துக்கிட்டோம்மா அந்த டிவியில் எதிரிகளுடைய நடவடிக்கைகள் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம் அந்த டிவி அப்படியே க்ளோஸ்அப்பில் வரும் என்னடான்னா இவன் டிவியில் பார்த்துக்கிட்டு இருக்கிறத இன்னொருத்தையும் டிவியில் பார்த்துக்கிட்டு இருப்பான் இவனையும் பார்ப்பான் அந்த காட்சியையும் சேர்த்து பார்ப்பான் இந்த மாதிரியெல்லாம் எழுதுனான் ஏன் ஃபிளமின் அப்படிலாம் முடியும் அப்படின்னு சொல்லுங்கள் ஆனால் இப்போ ஏறக்குறைய அதில் பாதி வந்துருச்சு இப்போ வானத்தில் இந்த ஸ்கைல மாதிரி சில பொருள்களை அனுப்பி அதன் மூலமாக ஒலிக்கதிர்கள் ஒலிக்கதிர்கள் ஒரு இடத்துல இருந்து கண்டத்துக்கு அனுப்ப முடியும் ஒரு கணப்பொழுதலை அப்படின்னு சொல்லி இன்று கண்டுபிடித்து விட்டார்கள் இதெல்லாம் அன்று சாத்தியம் ஒரு விமானம் அதுல விமானம் ஓட்டியே இல்லாம அந்த விமானம் பறக்கும் அது சாத்தியம் விஞ்ஞானபூர்வமா அது சாத்தியம் எல்லா சாத்தியம் ஆனா ஒரு மனிதரை மட்டும் சிருஷ்டிக்க முடியாது மனிதனை போல ஒரு இன்னொரு சிருஷ்டிக்க விஞ்ஞானத்திலே முடியவே முடியாது என்னென்னவோ சொல்லி பாக்கிறாங்க கம்ப்யூட்டர் யுகத்தில் யுகத்திலே சர்க்கம் என்ன முதல் சிருஷ்டி துல்லியம் சமமான உதயம் என்றால் மறுபடி வெளிச்சமும் ஒரு உதயம் காந்தி வந்து இந்தியா சுதந்திரம் அடைஞ்ச உடனே நாட்டை சுற்றி பார்த்தா எங்கே பார்த்தாலும் ஒரே வறுமை வின்ஸ்டன்ட் சர்ச்சில் என்ன சொன்னால் எங்கள் ஆதிக்கத்தினுடைய அருமை என்னவென்று இந்தியர்களுக்கு இனிமேல் தான் தெரியப் போகிறது இந்த ஏழைகளுக்கு நாங்கள் தான் கொண்டிருந்தோம் இப்போ நாங்கள் இங்கிலாந்துக்கு போன பிறகு இந்தியர்கள் பிச்சு எடுக்க போகிறார்கள் அப்படின்னு சொன்னான் ஆனால் என்ன நடந்தது தெரியுமா இவ்வளவு ஃபாஸ்டாக இந்தியா முன்னுக்கு வரும்னு யாருமே நினைக்கல த ஃபாஸ்டஸ்ட் டெவலப்பிங் கண்ட்ரி இந்த வேர்ல்டு டுடே இஸ் இந்தியான்றான் உலகத்திலேயே மிக அதிகமான எண்ணிக்கை உள்ள தொழிலாளர்கள் ஒர்க் பண்ணக்கூடிய நிறுவனம் இந்தியன் ரயில்வேஸ் ரெண்டு கோடி பேர் ஒர்க் பண்ணுறான் உலகத்தில் எந்த நாட்டிலையும் இப்படி ரெண்டு கோடி பேர் ஒர்க் பண்ணக்கூடிய நிறுவனம் இல்லை இது ஆச்சரியமான ஒரு விஷயம் அடுத்து இந்த தொழில்துறையிலே பிர்லா குரூப் ஆஃப் கம்பெனிஸ் என்ன பண்ணால் பதினெட்டு நாடுகளில் எஸ்டாபிளி பண்ணிருக்கிறான் பதினெட்டு நாடுகளில் பிரான்ச்சு பெரிய வேடிக்கை என்னன்னா பனிரெண்டாயிரம் ஸ்க்கு பிர்லா குரூப் ஆஃப் கம்பெனிஸ் வேலை கொடுக்குது பன்னிரெண்டாயிரம் ஃபாரினர்ஸ் இந்தியன் பிர்லா கம்பெனியினுடைய சம்பளத்தை வாங்கி வேலை செய்கிறார்கள் எட்டாயிரத்தி நூறு கோடி ரூபாய்க்கு மேலே இயர்லி ரொட்டேஷன் அனுவல் ரொட்டேஷன் இருக்கு இதை ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்ன அப்படின்னா ராஜஸ்தான்ல லக்ஷ்மி மிட்டல் அப்படின்னு ஒருத்தர் இந்த ஆளு அவருடைய குடும்பத்திலே அப்பாவாலும் அம்மாவாலும் உதவாக்கரை என்று ஒதுக்கப்பட்டவர் இவர் பிகாம் முடிச்சிருந்தார் இவங்க அப்பாவுக்கு என்னடா தொழில்னால் காயலாங்கடை தொழில் இப்போ வீதி வீதியாக வந்து பழைய பேப்பர் பழைய இரும்பு வாங்கிட்டு போகிறாங்கள்ல இதைப்பூரா மொத்தமாக விலைக்கு வாங்கி லாபத்துக்கு விற்கிற தொழில் அவர் சொல்லிட்டார் நானாவது காயலாங்கடை கடை வச்சு பிழைச்சிட்டேன்டா உனக்கு அதுவும் தெரியாது நீ இந்த உலகத்துக்கே லாயக்கில்லேன்னு உன இவர் ரெண்டு மணி நேரம் டிக்கெட் இல்லாமல் இந்தோனேஷியாவுக்கு போனார் எப்படியோ கடலையில் ஏறினாரோ கடல கப்பல் போனாரோ எப்படியோ கடலில் நீந்தி போனாரோ இந்தோனேஷியாவில் போய் மீன் குஞ்சுக்கு நீந்த சொல்லித்தரணுமான்னு அங்கே போய் என்ன பிசினஸ் ஆரம்பித்தார் தெரியுமா காயலாங்கட பிசினஸ் ஆரம்பிச்சார் பழைய இரும்பு வாங்கி விற்கிறது உடஞ்ச ஜாமான் பழைய ஃபேனு பழைய ஃபேன் ரெக்க இதெல்லாம் வாங்கி வைத்த இந்த குடும்பத்துக்கே பாருங்கள் பழைய இரும்பு ராசி இருக்குது அதாவது பத்தாம் இடத்துல சனி இருந்தான்னா பழைய இரும்பு வியாபாரம் பண்ணுவான்னு சொல்லியிருக்கு பத்தாம் இடத்துல சனியோ கேதுவோ ராகுவோ இருந்து நல் கிரகம் எதுவும் பார்க்காமல் இருந்தால் அவன் நிச்சயமாக பழைய இரும்பு வியாபாரம் பண்ணுவான் அதாவது பகவான் ஒவ்வொரு ஆத்மாவும் இந்த உலகத்துக்கு அனுப்புகிற போது இன்னொன்னு தொழில் இன்னும் இருக்குதுன்னு அனுப்புகிறாங்க நீ புண்ணாக்க வியாபாரம் பண்ணு நீ தங்க வியாபாரம் பண்ணு நீ பருத்திக்கூட்டை வியாபாரம் பண்ணு நீ துணி வியாபாரம் பண்ணு அதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டு கண்டுபிடிச்சி அந்த வியாபாரத்தில் இறங்கணும் இவருக்கு பத்தில் எல்லா பாவ கிரகமும் இருக்கும்போது இருக்கு பழைய வியாபாரம் சூடு பிடிச்சிருச்சு என்ன ஆச்சுன்னா படிப்படியாக வளர்ந்து பதினாறு நாடுகளிலே காயலாங்கட பிரான்ச் தொடங்கினர் படிப்படியாக வளர்ச்சி அடைந்து சமீபத்தில் லண்டன்ல இருந்த ஒரு வெள்ளையர் அரண்மனையை ஐநூத்தி அறுபது கோடி ரூபாய்க்கு விலைக்கு வாங்கியிருக்க லண்டன் பேலஸ் அடுத்த ரெண்டு மாதத்துக்கு முன்னால் இரநூத்தம்பத்தஞ்சு கோடி ரூபாய் செலவு பண்ணி தன் மகள் வனீஷாவுக்கு கல்யாணம் பண்ணியிருக்கேன் இரநூத்தம்பத்தஞ்சு கோடி எவ்வளவு ஆடம்பரமாக செஞ்சுருப்பார் பாரு இப்போது ஐரோப்பாவிலே ஒரு பெரிய தொழிலதிபர் தனவந்தர் அவருடைய தொழில் நிறுவனம் அனைத்தையும் ஒரு லட்சம் கோடி டாலருக்கு விலைக்கு வாங்குறதுக்கு இவர் ஆஃபர் பண்ணார் ஒரு லட்சம் கோடி டாலர் நான் கொடுக்குறேன் உன் நிறுவனத்தை எனக்கு கேட்ட உடனே அவன் ஆடி போய்ட்டான் என்னடா செய்தின்னா விக்கிறது விற்கிறது தான் ஆனா வாங்கறது கௌரவமா இருக்க இருந்திருந்து ஒரு காயிலங்கடக்கார இந்திய கருப்பனாத வாங்கிறது அப்படின்னுட்டு நான் அதை விற்க முடியாது அப்படின்னு இதை போல டபுள் அமௌண்ட் கொடுத்தாலும் நான் விற்க முடியாது உடனே இவர் என்ன பண்ணிட்டார் இன்டர்நேஷனல் கோர்ட்டுக்கு போனார் என் ஜாதியை சொல்லி என் நிறத்தை சொல்லி என் தேசத்தை சொல்லி ஒருத்த வியாபாரம் செய்ய மாட்டேங்கிறான் இது மனித உரிமைக்கு புறம்பானது எனவே இந்த வியாபாரம் நடக்க வேண்டும் அவர் எவ்வளவு தொகை கேட்டாலும் நான் கொடுக்க ரெடியா இருக்கு எனக்கு சாதகமா நீங்க தீர்ப்பளிக்க வேண்டும் என்று கேட்டு இன்னைக்கு அகில உலக பொருளாதார வல்லுநர்கள் எல்லாம் இந்த லட்சுமி மிட்டல் பக்கம்தான் நியாயம் இருக்கு என்று சொல்லுகிறார்கள் அவன் அப்படியே விஷத்தை குடிச்சு சாகலாமான்னு உட்காந்துருக்கான் அதை விற்கவும் முடியாம வாங்கவும் முடியாம ஒரு அந்த மாதிரி இந்த லட்சுமி மிட்டல் இன்னைக்கு வந்த நிலைமையை பார்த்துட்டு இங்கிலாந்து மூக்களை விரல் வச்சிருச்சு எப்போ ஆங்கிலேய அரசு இந்தியாவை விட்டு வெளியேறிவிட்டதோ அப்போ இந்தியர்கள் அனைவரும் பட்டினி சாப சாவார்கள் என்று நாங்கள் கொடுத்த சாபம் பலிக்கவில்லையே என்று அவர்கள் ரொம்ப வருந்துகிறார்கள் ஆச்சரியம் காரணம் என்னன்னா இந்தியர்களுக்கு இருக்கிற ஒரு தேசபக்தி தெய்வ பக்தி எல்லாரும் நம்ம ஆள் பூரா சாமி தான் கும்பிடுவான் ஒரு சினிமா எடுக்கிறதுனாலும் முத நாள் பூஜை போட படைப்பான் பூஜையை போடு நீங்கள் கோடம் பார்க்கறதுல நாத்திகரெலாம் பார்க்கவே முடியாது கடவுள் இல்லைன்றான் கடவுளை வணங்குவோம் காட்ட மாறான்றான் ஆனால் சினிமா ப்ரொடியூசர் பக்கத்தில் எவனாவது ஒருத்தன் கடவுள் இல்லைன்னு சொல்லுங்க ஆத்தாடியோ சொன்னா நான் இத்தனை லட்ச ரூபா போட்டு சினிமா என்ன ஆகுறது அதெல்லாம் சொல்ல ரொம்ப காஸ்ட்லி ரிஸ்க் அதெல்லாம் வேணாம் அப்படின்னு நாத்திகர் யாரும் இல்லாத துறை சினிமா துறை ஏன்னா இந்தியர்கள் ரத்தத்தில் ஊறி இருக்கிறது தெய்வபக்தி எதெடுத்தால் ஒரு கடை ஆரம்பித்தாலும் நல்ல நாள் ஆரம்பிங்க கிரக பிரவேசம் அப்படித்தான் கல்யாணம் அப்படித்தான் எல்லாத்துக்கும் ஒரு சென்டிமெண்ட் பாக்குறான் அதனால இவர் என்ன சொல்றார் சர்க்க துல்லிய வகா அப்படிப்பட்ட புதிதான ஒரு மலர்ச்சி உங்களுக்கு வரட்டும் எப்படி புதிதாக ஒரு நாள் உதிக்கிறதோ அதுபோல புதிதான ஒரு வாழ்வு உங்களுக்கு இந்த ஸ்லோகத்தை படிக்கிறதுனால வரட்டும்ங்கிறார் நீங்களும் பொறுமையா இருந்து தொண்ணூத்தாறு ஸ்லோகம் கேட்டுட்டீங்க இன்னும் நாலோ அஞ்சு ஸ்லோகம் இருக்கு நூத்தி ஒரு அதனால நம்பிக்கையாக இருக்கிறவர்களுக்கு நிச்சயமாக இதில் ஒரு நன்மை விளைந்திருக்கும் அதை நம்ம கண்டுபிடிக்க தெரியாது ஒரு பெரிய துன்பம் வர இருந்திருக்கும் அதை பகவான் வந்து வாட் ஆஃப் பண்ணியிருப்பான் அது நமக்கு தெரியாது நமக்கெல்லாம் அதிர்ஷ்டம்ன உடனே எடுத்தெடுப்பில் என்ன தோணுது லாட்ரியில் ஒரு கோடி அறுபத்தாறு லட்ச ரூபா ப்ரைஸ் இது ஒன்று நமக்கு அதிர்ஷ்டம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறோம் அதிர்ஷ்டங்கிறது எத்தனையோ இருக்குது நமக்கு உயிருக்கு வர்ற ஆபத்து உடலுக்கு வர்ற ஆபத்து குடும்பத்தினுடைய ஒற்றுமைக்கு வர்ற ஆபத்து நடக்க முடியாத கல்யாணம் வர ஊனம் இதையெல்லாம் ஒரு வகையாக அவன் தீர்த்து அதனால இந்த ஆனால் ஒன்று ஒரு மகிழ்ச்சிகரமான விஷயம் என்னன்னா இந்த ஆடியன்ஸை சேர்ந்த சில பேர் வந்து என்கிட்ட கான்பிடென்சியலாக இந்த சூரிய சுதகம் கேட்டதுனால எனக்கு இது நடந்தது என்று பல நன்மைகளை சொல்லியிருக்கிறார்கள் வெளியூர்லிருந்தும் இந்த கேசட் வெளியெல்லாம் போகுது அவங்களும் இதை கேட்டுட்டு பல நன்மைகளை அடைந்திருப்பதாக சொல்லுகிறார்கள் அதனால் இது சாஸ்திரம் மெய்யானதோ உயிர் உள்ளதோ பொய் இல்லை அதான் சொல்கிற புதியது ஒரு மலர்ச்சி ஒரு உதயம் உங்களுக்கு வரட்டும் இந்தியன் தெய்வ நம்பிக்கையிலே தான் செழித்தான் கொலம்பஸ் அமெரிக்காவை கண்டுபிடிச்சது காரணம் என்ன தெரியுமா இந்தியாவுக்கு வரணுங்கிற ஒரே வேகம்தான் அமெரிக்கா விச்புசி அமெரிக்காவை கண்டுபிடிச்ச காரணம் என்ன தெரியுமா இந்தியாவுக்கு வரணுங்கிற ஒரே ஆசை தான் ஏன்னா அந்த காலத்தில் ரோமானிய கப்பல்கள் இந்தியாவுக்கு வந்து இங்கிருந்து மிளகு ஏலம் லவங்கப்பட்டை முதலிய வாசனை பொருள்களை ஏற்றுமதி செய்து கொண்டு பட்டு சேலைகளை ஏற்றுமதி செய்து கொண்டு அங்கே போய் விற்றுச்சு இங்க இருந்து போறவன்லாம் என்ன ரிப்போர்ட் கொடுத்தா தெரியுமா மனுஷன் பிறந்தா இந்தியாவில் பிறக்கணையா அந்த நாடு எப்படிப்பட்ட நாடு தெரியுமான்னு எப்பவுமே வர்ணனை கொடுக்கறமே டபுளா சொல்லுவோம் அதாவது மிகப்படுத்தி சொல்வது மனிதனுக்கு இயல்பு இப்படி ஒரு செய்தி உலகம் முழுக்க பரவி இங்கிலாந்திலும் அமெரிக்காவிலும் என்ன ஒரு ஆர்வம் ஏற்பட்டதுன்னா இந்தியாவுக்கு போய் பார்க்கணும் இதுல ஒரு குருட்டு கூட்டம் என்ன பண்ணிச்சு முதல்ல போய் அமெரிக்காவில் போய் இறங்கி அங்க இருக்கிற அந்த இப்ப ரெட்டி நின்றுன்னு சொல்றேன் அவங்க தான் இந்தியர்கள் இதுதான் இந்தியான்னு பேர் வச்சுட்டான் ஏண்டாங்கன்னா இந்தியர்கள்லாம் வந்து சட்டப்படாமல் இருப்பாங்கன்னு நீங்கள் எங்கே போனோம் எழுதிட்டான் இங்கே பிராமணங்கள்லாம் சட்ட போடுறது இல்லை ராஜாக்களும் சட்டப்படுறதில்ல சாதாரணமாக ஆண்கள் சட்டப்படாமல் தான் வேஷ்டி கட்டுவாங்க இன்றைக்கி எந்த காலத்து விக்கிரங்களை பாருங்கள் கோவிலில் திருமல் நாயக்கர் உடைய விக்கிரகம் இருந்தால் அவர் சட்டையிலாம் இருக்கும் மலையப்ப நாயக்கர் விஸ்வநாத நாயக்கர் சேரன் சோழன் பாண்டியல் எல்லாம் சட்டை இல்லாமல் இருப்பாங்க ஏன்னா அவங்களுக்கு பாடி நல்லா இருக்கும் இப்போ நாமெல்லாம் சட்டை இல்லாமல் இருந்தால் ரொம்ப கண்டாகவே சகிக்க முடியாமல் போயிடும் ஒரு திரும்பி போனா இந்தியாவுக்கு போகிற ஏதோ ஒரு காட்டு பிரதேசத்துக்கு போயிருக்க இந்தியாவுக்கு அந்த மாதிரி ஆனது அப்படி ஒரு புது மறுமலர்ச்சி இந்தியாவுக்கு வரட்டும் என்று நாம் அனைவரும் வணங்கினோம் உங்கள் வாழ்க்கையிலே வரட்டும் என்று மையூர கவி வணங்குகிறார் அதான் சொல்ற சர்க்க துல்லிய உதயவகா உங்களுக்கு ஏற்படட்டும் தெய்வ நம்பிக்கை இந்த நாட்டில் எவ்வளவு வேறு இருந்ததுன்னா ஒரு தடவை திருப்பதி நந்தவனத்தில் அனந்தாழ்வான் புஷ்ப கைங்கரியம் பண்ணிட்டு போது ஒரு நல்ல பாம்பு அவரை காலில் வந்து கொத்திடுச்சு உடனே உடம்பு நீளம் பரவுது அப்போ அவர் கூட இருந்தவர் வேகமாக ஓடி போய் மற்றவங்க கிட்ட போய் சொல்லி வைஷ்ணவங்கிட்ட சொல்லி நம்ம நந்தவன சாமிக்கு பாம்பு கடிச்சிருச்சு வாங்க வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு வந்தால் இவர்பாடு அனாயாசமாக பூ பறிச்சுட்டு உங்கருக்காரு உடனே எல்லாரும் அதட்டாங்கன்னா என்ன சாமி இப்படி பண்றீங்களே பாம்பு கடிச்சிருச்சுன்னா உடனே நாலு பேர்கிட்ட சொல்றது இல்லையா வைத்தியம் பார்க்கறது இல்லையா உங்களை மாதிரி ஒரு வைஷ்ணவரை இழந்தா திருப்பதி பெருமாளுக்கு மாலை கட்டி போடுறதுக்கு ஆள் இல்லாம ஆயிடுமே அப்படின்னு சொன்னாங்கன்னா அதுக்கு அவர் என்ன பதில் சொன்னார் கடித்த பாம்பு வலுவாயிருந்தால் நான் வைகுண்டம் போய் சேவை செய்வேன் கடிப்பட்ட பாம்பு வலுவா இருந்தால் இங்கே திருப்பதியிலேயே சேவை செய்வேன் எனக்கு ரெண்டும் ஒன்று தானே அப்படின்னாரான் இதுல வேடிக்கை என்னன்னா அவர் ஒரு மருந்தும் சாப்பிடலை ஏத்துக்கல ஒரு வைத்தியமும் பார்க்க அனுமதிக்கலை அந்த பாம்பு விஷயம் அவரை ஒண்ணுமே பண்ணலை என்ன நம்பிக்கைதான் ஒரு தெய்வ நம்பிக்கை ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிற போது விஷம் கூட ஒன்றும் செய்யறதில்லை ராமானுஜருக்கு கோவில் தீர்த்தத்தில் விஷத்தை கலந்து கொடுத்தாங்களே அவரென்னு டாக்டர்கிட்ட போனாரா வைத்தியம் பார்த்தாரா இல்லை மந்திரிச்சுக்கிட்டாரா அவரே ஆதிசேஷன் பாம்பு அவர்கிட்ட போய் பாம்பு விஷயத்தை கொடுத்தா எப்படி இருக்கும் ஜீர்ணம் பண்ணிட்டார் சுத்தமாக ஜீரணம் பண்ணிட்டார் மறுநாள் காலையில் ராமானுஜர் வீட்டில் பாட கட்டி சங்குவதை போகிறாங்கன்னு எதிர்பார்த்துட்ருக்குறாங்க எல்லாம் எதிர்கோஷ்டியெல்லாம் பார்த்தா இங்கே சிஷியர்களுக்கு நியூஸ் தெரிஞ்சு போச்சு நம்ம குரு மகாராஜுக்கு விஷம் வச்சுட்டாங்கன்ட்டு எல்லாம் ரொம்ப சோகமாக அழுதுட்டு இருக்கிறாங்க ராமானுஜர் சொன்னார் எந்த விஷமும் என்னை ஒன்றும் செய்யாது சும்மா இருங்க அப்படின்னார் ராமானுஜர் நூற்றாந்தாதி ஒரு பாட்டில் என்ன வருது எம்பெருமானுடைய திவ்ய ஆயுதங்கள் எல்லாம் சேர்ந்து ராமானுஜராக அவதாரம் எடுத்ததுன்னு வருது சங்கு சக்கரம் நாந்தகம் எல்லாம் சேர்ந்து ராமானுஜராக அவதாரம் எடுத்தது அப்படி இருக்கிற போது இந்த விஷமெல்லாம் என்ன ஒன்றும் செய்யாதுன்னுட்டேன் சில பேர் சில மூலிகை கொண்டு வந்து இதை சாப்பிட்டுருங்கோ அப்படின்னாங்க சில பேர் சுண்ணாமல் போனாது கடிவாயில் பூசுங்கோன்னாங்க ஒன்றும் வேண்டாம் பேசாமல் விடுங்கட்டு அவருடைய தெய்வ நம்பிக்கை எப்படி இருந்தது மறுநாள் காலையில் எல்லாரும் ராமானுஜர் எழுந்து வந்துட்டாரா இல்லை படுத்திருக்கிறாரா மூச்சு இருக்கா இல்லையான்னு பார்த்தா அவர் என்றைக்கும் அதிகாலை நாலரை மணிக்கு எழுந்திரிச்சு காவிரி ஸ்நானம் முடித்து பிரமாதமாக திருமணம் சார்த்து திண்ணையில் வந்து சூரிய நமஸ்காரம் பண்ணிட்டு இருக்கார் பார்த்த சிஷ்யர்களுக்கு ஒரே சந்தோஷம் எல்லாரும் ஆனந்தமாக கத்துறாங்க ஜெய் ராமானுஜிக்கு அப்படின்னு சொல்லி ராமானுஜர் வாழ்க வாழ்க்கிறாங்க அவன் விஷம் விஷமா பார்த்தான் இது ஒண்ணும் சரிப்படாதான்ட்டு உட்காந்துட்டான் கடைசியில அவனுக்கு தான் வாழ்க்கையில சீனம் வந்ததாக படிக்கிறான் இவ்வளவு தூரம் தெய்வ நம்பிக்கை இந்த நாட்டுல இருந்தது இப்ப நாம் அதை இழந்துக்கிட்டு வர்றோம் சாப்பாடு இல்லாம வாழ முடியும் இன்னைக்கும் முடியும் அன்னைக்கு ஒரு கதை சொல்லியிருக்கிறேன் இமயமலையிலிருந்து ஒரு ரிஷி வந்து ஒரு குஜராத்தி பெண்மணிக்கு அந்த மந்திரத்தை உபதேசம் பண்ணிட்டு போனார் அதுக்கப்புறம் அந்த அம்மா இன்னைக்கு வரைக்கும் சாப்பாடு இல்லாம உட்காந்துருக்கு மாமியாகி ஒரு நாள் திட்டினாலாம் எடி இத்தனை சப்பாத்தி முழுங்குற நீ சப்பாத்தி தின்னு தின்னு என் போண்டி ஆகிடுவ போல் இருக்கு அப்படின்னு மாமியார் சுருக்குன்னு கேட்டாலும் இவங்க அம்மா கோவிச்சிக்கிட்டு வீட்டு விட்டு கிளம்பி போய்ச்சா அங்கே இமயமலையிலேருந்து ஒரு சாமியார் எதிர வந்தாலும் அவர் காலில் விழுந்து அழுது எனக்கு சாகலாம் போல வருது சாமி என் மாமியார் இப்படிலாம் குடும்பப்படுத்துகிறா அப்படின்னு உடனே கவலைப்படாதம்மா இனிமே உனக்கு சாப்பாடே தேவை இருக்காது அப்படின்னு மந்திரத்தை உபதேசம் பண்ணிட்டு போனார் அந்த அம்மாவுடைய ஃபோட்டோலாம் வந்துருக்குது இன்னைக்கு அந்த அம்மா இருக்குது சாப்பிட்றதே கிடையாது ஆனால் கொழு கொழு முழுமுடன் இருக்குது இப்போ நமக்கு அந்த மந்திரம் கிடைக்காதான்னு நமக்கு ஏக்கம் வராது ஏன்னா அந்த மந்திரம் கிடைச்சா நான் குருசியாக சாப்பிட முடியாமல் போயிடும் இல்லை எங்களுக்கு வேணாங்க அந்த மந்திரமெல்லாம் அப்படி நாம் நினைப்போம் ஆனால் எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொன்னேன் இப்படியெல்லாம் மந்திரத்தினாலே சாத்திய கூறு இந்த நாட்டில் இருக்கிறது தெய்வத்தை நம்பி மகத்தான காரியங்களை சாதித்திருக்கிறார்களே எழுந்த இளமையை மீண்டும் பெற்றிருக்கிறார்கள் செத்த குழந்தையை உயிருக்கு கொண்டு வந்திருக்கிறார்கள் மலடியை பிள்ளைபுரை செய்திருக்கிறார்கள் இப்படிலாம் நம்ம படிக்கிறோம் நீங்க புராணங்களை விடுங்க சரித்திரத்தின் பக்கங்களை பாருங்கள் அதுக்குதான் இந்த சர்க்க துல்லிய உதயாங்கிறது முழுக்க இல்லைன்னு அவிஞ்சு போன ஒரு விஷயம் மறுபடி தலைக்குமானால் அதுக்கு சர்க்கத்துல்லிய உதயம் என்று பெயர் அதாவது உலகம் பிரளயத்தை பார்த்து விட்டது மறுபடி புனர் சிருஷ்டி ஏற்படுகிறது என்பதற்கு சொல்றது சர்க்கத்துல்லிய உதயம் அப்படிங்கிறது அது மாதிரி உங்கள் வாழ்க்கையில புனர் பல பேர் வந்து சில பேர் உதவிகளாக இருப்பார்கள் அவங்க என் வாழ்க்கையே முடிஞ்சு போச்சுன்னு உக்காந்துருப்பாங்க சில பேர் வேலை கிடைக்காமல் இனிமேல் நமக்கு வாழ்க்கையில் மலர்ச்சியே இல்லைன்னு சோகமாக உக்காந்துருப்பாங்க சில பேர் பிஸ்னஸ் முடிச்சு போய் ஆண்டியாக உக்காந்துருப்பாங்க சில பேர் உடம்புல சீராத வியாதி வந்து இனிமேல் நம்மளை யாரும் ஏற்றுக்க மாட்டாங்கன்னு ஆஸ்பத்திரியில் உக்காந்துருப்பாங்க அப்படிப்பட்டவர்களுக்கும் புலர் உண்டு வாழ்வு உண்டுங்கிறது உங்களுக்கு தெரியுமே நம்ம சவனமுனிவருடைய கதை என்ன எத்தனையோ நூறு ஆண்டு கழித்த பிறகு ஒரு ராஜா ஒரு சர்மிஷ்டை என்ற தன்னுடைய மகளை அவளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறான் ஏண்டான்னா இவர் தவம் பண்ணிக்கிட்டு இருக்கிற போது அவர் உட்காந்துருந்த இடத்துல ஒரு பாம்பு புற்று கட்டி விட்டது அந்த பாம்பு புற்று அவருடைய மகள் சர்மிஷ்டை குச்சியால் குச்சி பார்த்தா கரெக்டாக அவருடைய கண்ணு இருக்கிற ஸ்பாட்டுக்கு நேராக குத்திருக்கிறான் அவர் என்ன நம்ம சொத்தம் கேக்குதுன்னு கண் பார்த்தா இந்த பொண்ணு வெளியே இருந்த பார்த்தா ரெண்டு பலிங்கு மாதிரி தெரியுறான்னு கண்ணியை குச்சி குத்தின உடனே வந்து அவர் புத்த களைஞ்சி எழுந்திரிச்சு பார்க்குற அப்போ தான் தெரியுது முனிவருக்கு என்ன குத்தி இருக்கிற மாட்டாங்க உடனே அந்த பொண்ணோட அப்பா பார்த்தான் போச்சுடா இவர் ஒரு சாவம் போட போகிற நம்ம அத்தனை பேரும் தொலைஞ்சோம் அப்படின்னு பயந்து போய் உடனே இந்த சர்மிஷ்டை கையை பிடிச்சி அந்த சமனருடைய கையில் சுவாமி என் மகளை உங்களுக்கு கன்னியாதானம் பண்ணுறேன் அவளுடைய குற்றத்தை பொறுத்து எங்களை மன்னிக்கணும்னு அவருக்கு கோபம் வந்தது அவர் கோபத்தை அப்படி அது போக்கில் விட்டு இருந்தா என்ன சபிச்சிருப்பாரோ தெரியாது உங்க வம்சத்தில் அத்தனையும் குருடா பிறகட்டும் அப்படின்னு சொல்லியிருப்பார் இல்லையா அப்படிதான் வரும் சாபம் உடனே அந்த பெண்ணை பார்த்த உடனே சரி இந்த அளவுக்கு அவன் நம்மளை பார்த்து பயந்து ஒரு அழகான பருவ குமரிய என்ன போல ஒரு தாடிக்காரர்கள் கட்டி கொடுக்க வந்துட்டான் பயத்துனாலன்னு கோபம் தணிஞ்சது சரி உன் பொண்ணை நான் ஏத்துக்கிறேன் அப்படின்ட்டார் சபிக்கல அமைச்சர்களுக்கு சாபம் விடலேங்கிற சந்தோஷமா இருந்தாலும் லட்டு மாதிரி இருக்க அந்த பொண்ணு ஒரு பதினெட்டு வயசு பருவ பொண்ண இப்படி விழா எலும்பெல்லாம் தெரியக்கூடிய ஒரு நிறைச்ச தாடிக்காரனை கட்டி கொடுக்குறாரே இந்த பொண்ணோட வாழ்க்கை என்னாகும் அப்படின்னும் போது அவர் என்ன பண்ணார் அஸ்வினி தேவர்களை கூப்பிட்டார் அவங்கெல்லாம் டாக்டர்ஸ் ஆஃப் தி அதர் வேர்ல்டு தேவலோகத்து மருத்துவர்கள் அவங்களை கூப்பிட்டு அவங்க சொன்னால் நெல்லிக்காயில நாங்கள் ஒரு லைகை செஞ்சு தரோம் அதை சாப்பிடறது உங்களுக்கு மறுபடியும் இழமை அந்த நெல்லிக்காய் லெய்யை சாப்பிட்டு மறுபடி இருபத்தி ஒரு வயசு ஆம்பழமாதிரி ஆகிட்டார் இளமையானார் அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணார் கல்யாணத்துக்கு வந்தவங்க யாரு சவனர் ஆயிவரு அவருக்கு ஏற்கனவே வயசு ரெண்டாயிரத்தி ஆச்சு அப்படின்னு கேக்குறாங்க பொண்ணுக்கு வயசு பதினெட்டு மாப்பிள்ளைக்கு வயசு ரெண்டாயிரத்தி ஆனா தோற்றம் பாத்தீங்கன்னா மாப்பிள்ளை சும்மா கன்னா இருக்காரு ஜல்லிக்கட்டு காலை அடக்குறவர் மாதிரி அன்று முதல் அந்த நெல்லிக்காயில இயத்துக்கு சவனர் சாப்பிட்ட லேகியம் என்ற பொருளிலே சவன என்ற பெயர் அந்த அஸ்வினி தேவர்களுக்கு அவர் ஒரு வரம் கொடுத்தாரு இனிமே உங்களுக்கும் வந்து ஆர்வாகம் கொடுப்பாங்க யாகத்தில் என்று கதை போகுது அதனால் முதுமை வந்துருச்சே இனிமேல் நமக்கு இளமையில்லையேன்னு கவலைப்பட வேண்டாம் சாவு வந்துருச்சே டாக்டர் சொல்லிட்டாரேன்னு பயப்பட வேண்டாம் எதுவுமே வித் காட் நத்திங் இஸ் லேட் கடவுளிடம் வந்து எதுவுமே டூ லேட்டு கிடையாது ஏன்னா பஞ்சபூத இந்த உலகம் எதையும் எப்பவும் எப்படியும் ஆக்கலாம் அந்த அளவுக்கு நமக்கு நம்பிக்கை வேணும் அந்த நம்பிக்கை இருந்தனால தான் சத்தியவான் உடைய சாவித்ரி யமதர்ம ராஜாவை பின்தொடர்ந்து போய் கணவனுக்கு சாகா வரம் வாங்கிட்டு வந்தாள்ல அந்த நம்பிக்கை இருந்தனால தான் மார்க்கண்டையன் சிவலிங்கத்தை கட்டிக்கிட்டு தன் ஆயுச நீட்டிக்கிட்டு இன்னைக்கு வரைக்கும் சிரஞ்சி வீசிகள் ஒருவனா இருக்கிறான்ல அப்போ நடவாததை நடக்க பண்ணக்கூடிய அந்த நாராயணனுடைய திருவருளை நம்பி நில்லுங்கள் நம்பினாரு கெடுவதில்லை நான்கு முறை தீர்ப்பு பாரதியார் பாடினார்ல அதான் அவர் சொல்ற சர்க்க துல்லியோ உதயா அவர் புனர் மகிழ்ச்சி ஒரு புனர் சிருஷ்டி உங்கள் வாழ்வில் ஏற்படட்டோங்க இது எத்தனாவது ஸ்லோகத்தில் சொல்கிறாருங்க தொண்ணூற்றி ஆறாவது ஸ்லோகத்தில் சொல்கிறார் இதுவரைக்கும் அவர் பாடின ஸ்லோகத்தில் எல்லாம் என்ன பாடினால் நீங்கள் நல்லா இருங்க இதை மங்களங்கள் உண்டாகட்டும் அப்படி தான் சொன்னார் இப்போ இந்த நூல் முடிய போகுது இந்த நேரத்தில் என்ன சொல்கிறாருன்னா பழுத்து போன இலைகள் குறுத்து இலைகளாக மாறட்டும் நரைத்து போன தலைகள் கருத்த முடியுள்ளவர்களாக ஆகட்டும் கிழவர்கள் ஆகட்டும் சாக போகிறவர்கள் உயிர்த்து எழட்டம் நஷ்டப்பட்டவர்கள் லாபம் பெறட்டும் முடிந்து போனவைகள் முடியாத தொடர்கதைகள் ஆகட்டும் அப்படின்னு சொல்லி ஒரு வாழ்த்து கொடுக்கிறார் அவர் பிறந்த டெப்த் ஆஃப் இஸ் ஹார்ட் உள்ளத்தினுடைய அடி ஆழத்திலிருந்து நம்ம வாழ்த்துகிறார் இதைவிட ஒரு கவிஞர் நல்ல உள்ளத்தோட வாழ்த்த முடியுமா யாரையாவது வாழ்த்த முடியுமா அதனால் இதை நம்பிக்கை எப்படி இருந்தீங்கன்னா ஏதாவது உங்கள் லைஃபில் ஒரு சாப்டர் முடிஞ்சு போச்சுன்னு இருந்தால் அந்த சாப்டர் மறுபடியும் ரிவைவ் ஆகிறதுக்கு வழி உண்டு இந்த சித்த வைத்தியத்தில் உள்ளங்கையில முடிமுளைக்கிற தைலம் ஒன்று இருக்குதுங்க உள்ளங்கையில முடிமுளைக்க வைக்க முடியும் அப்படின்னேன் அப்படி இருக்கிற போது எனக்கு உள்ளங்கையில வேணா ஐயா உச்சந்தலையில முளைச்சா போதும் அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு குறிப்பிட்ட தைலத்தை வாங்கி பகவானிடம் அதை அர்ப்பணம் பண்ணி இந்த மந்திரத்தை சொன்னா நிச்சயமா உச்சந்தலையில முடி முளைக்கும் சீனாவில் ஒரு ஆளுக்கு வயசு நூத்தி நாற்பத்தி தினம் விறகு வெட்டி கேரியர்ல வச்சு சுத்தி விறகுவ விறகுன்னு கூவி விற்று பொழைகிறார் அவருக்கு மூணாவது செட்டு பல்லு முளைச்சிருச்சான் அதாவது நம்ம எல்லாருக்கும் மில்க் டீத்துன்னு ஒன்று குழந்தை பல்லு விழுந்து ஒரு செட்டு முளைக்கும் இல்லையா அந்த செட்டு அவருக்கு விழுந்து அடுத்த ஒரு செட்டு முளைச்சு அதுக்கு அடுத்த ஒரு செட்டு விழுந்து அதுக்கு அடுத்த ஒரு செட்டு முளைச்சு இப்போ மூணாவது செட்டு ரன்னிங் டாக்டர்கள்லாம் தலைமையில பிச்சுக்கலாம் என்னடா செய்யறதுக்கு முன்னால யோக பிராணாயமும் சொல்லி கொடுத்தாரு அவர் சீனர் இந்தியாவிலிருந்து கற்று கற்றுக்கிட்டு வந்தேன் அந்த பிராணயாமம் நான் செய்கிறதுனால எனக்கு முடி உதுந்தால் மறுபடி முளைக்கும் பல்லு விழுந்தால் மறுபடி முளைக்கும் எனக்கு வெள்ளெழுத்து கிடையாது கிட்டப்பார்வை கிடையாது தூரப்பார்வை கிடையாது முதுகு வலி இல்லை முழங்கால் வலி மலச்சிக்கல் இல்லை பசியின்மை இல்லை எந்த நோயும் இல்லை நானே சைக்கிளில் காட்டுக்கு போகிறேன் நானே கோடாலியால் மரத்தை வெட்டுறேன் நானே மரத்தை பிறந்து கட்டுறேன் கேரியரில் வைக்கிறேன் புறம் மிதித்து விற்கிறேன் சாப்பிட்றேன் திருப்தியாக நல்லா இருக்கிறேன் என்னது சாப்பிடலாம் என்னது சாப்பிடக்கூடாதுங்கிற விதிவில் கிடையாது அதாங்க முக்கியமான விஷயம் நூற்றி நாற்பது வயசில் அந்த மனுஷன் சக்கரை போட்டு காப்பி சாப்பிட்றாருங்க ஸ்வீட் லட்டு கொடுத்தீங்கன்னா முழுங்கிடுவாங்க ஆனால் இங்கே நமக்கு அறுபது எழுபது வயசுக்குள்ளே கேப்ப குலத்துவரை வேறு ஒன்றும் குடிக்க முடியலையே அந்த மாதிரி ஆயிடுதில்லை ஆனால் எதுக்கு சொல்ல வரேன்னா நத்திங் இஸ் டூ லேட் வித் காட் அப்படின்னா அந்த மாதிரி ஒரு உயர்ந்த கருத்தை சொல்கிறார் இன்னொரு தரவா படிக்கணும் கேளுங்க ஏதத் பார்த்தால இவ தமசைவ இயக்கம் உத்காடம் ஆசித் அப்ராத்த அப்ரதம் நிரபகதி ததாலணம் சுப்தமந்தஹா யாதிருக் சிருஷ்டேஹே புரஸ்தாத் நிஷி நிஷி சகலம் ஜாயத்தே தாதிருக்கேவ திரைலோக்கியம் எத் வியோகாத் அவது ரவி ரசோ சர்வ சர்க்குல்லிய உதயோ இந்த சூரிய சதகம் முடிகிறதுக்கு இன்னும் நாலஞ்சு வாரம் தான் இருக்கு இது முடிஞ்ச பிறகு நாம் ஸ்ரீ ஹரிவாயு சுதோதரம் படிக்க போகிறோம் அந்த புஸ்தின் விலை ரூபாய் இருபது மிஸ்டர் டி கேபி இருக்கு ஏற்கனவே பணம் கொடுத்தவங்களும் வாங்கிக்கலாம் பணம் கொடுக்காதவங்களும் எக்ஸ்ட்ரா காபீஸ் வச்சுருக்கிறாரு நீங்கள் வாங்கிக்கோங்க அப்புறம் பிறகு புசகத்துக்கு அலையாதீங்க கிடைக்கிறது கஷ்டம் இன்றைய உபயதார்களான வைஷாலுபதி திருமதி கே லட்சுமிபாய் அமேர் அவர்களுக்கும் திருமதி அலமேத புருஷோத்தம் அவர்களுக்கும் எடுமளித்த கோவிலாக இருக்கும் உங்களுக்கும் நன்றி குறி விடைபெறுகிறேன் நாளைக்கு இங்கே சுதர்சன சிதகம் உண்டு வெள்ளிக்கிழமை ராமாயண சனி சிலகம் சனிக்கிழமை லட்சுமி சகேஸ்வரம் ஞாயிற்றுக்கிழமை நாராயணம் செவ்வாய்கிழமை தேசிய பிரபந்தம் மீண்டும் அடுத்த புதன்கிழமை இங்கே சூரிய சிதத்துக்காக சந்திப்போம் ஜெய